ஏது சொரூபம் ஆத்மா அகங்காரம் வெவ்வேறு அத்தியாசம் இப்போ தெரிஞ்சுக்கிறது தான் தெரிஞ்சுக்கிட்டாக்க அப்புறம் காரியம்னு பிரிச்சுக்கிறது சாட்சியாக இருக்குது பிரித்து நான் சாட்சி பிரிக்கிற வரைக்கும் சொரூபம் பிரித்த பிறகு நான் சாட்சி என்ன பண்ணுவதுன்னா சொரு காரியம் அர்த்தம் ஏது சொரூபம் காரியம் அவதி இப்போ நேரத்தில் போகிறாரு அப்புறம் வேண்டு வைராகியத்திற்குற்றவனில் நிலையாமி வேண்டு வைராகியத்திற்குற்றவன் உடையத்து நிலையாமை முதலாய குற்றம் காண்டலது காரணாத்திறத்தானு மதனை கடண்டிடுதல் சுருபம் பின் புறாமை காரியமாம் மாண்டவ பரதிக்கிய மாதிகளே காரணம் சூழ் மனம் ஒடுங்கள் சுருபமாம் புறக்கருமந்தனின் மீண்டுபகு மயலறுதல் காரியமின்றிசைப்பருள் விளம்பலொரு ஞானாதிகை முடிவாம் நூற்றி வைராக்கியம் ஓரதிகளுக்கு காரணம் முதல் என சொல்றார் இதன்பொருள் வேண்டும் வைராக்கியத்திற்கு உற்ற வணிகாதி உடயத்தில் இறையாமை முதல் ஆய அதிகாரி புருஷர் விரும்புதற்குரிய வைராக்கியத்திற்கு கருமத்தால் பொருந்திய ஸ்ரீ விஷயங்களில் அவற்றை தேடுவதிலும் காப்பாற்றுவதிலும் காலத்தால் அழிவதிலும் இவ்விஷயங்களில் அனித்தத்துவ முதலாய தோஷங்களை காண்டலது காரணம் கண்டறிதலே காரணமாகும் எத்திரத்தாலும் அதனை கலனிடுதல் சொல்வோம் பின் எவ்விதத்தாலும் அந்த சிறீ முதலிய விஷயங்களை விட்டுவிடுவதே பின்புறாமை காரியம் ஆஹ் அவ்விஷயங்களை விட்ட பின்னர் மறுபடியும் பிரவேசியாதிருத்தல் காரியம் ஆ இது காரியம் மூணு பேர் சொல்ற வைராக்கியம் அதாவது மண் பெண்ணு பொண்ணு என்று மூன்று விஷயங்கள்ல வைராக்கியம் இருக்கணும் மூன்றுல இந்த நிலையாமை அது அழிதல் அல்ல இதெல்லாம் விசாரிக்கணும் எழுத்தாளராக இருந்தால் தனக்குரிய மனைவியை தவிர மற்ற பெண்களுடைய இச்சை வரும்போது இதெல்லாம் விசாரம் பண்ணலாம் பிரம்மச்சரியர் சன்னியாசிரியராக இருந்தோ அவர்களுக்கு இச்சம் வரும்போது இந்த மாதிரி பண்ணலாம் ஆக இப்படி ஏது அதான் காரணம்னு பேரும் அப்படி நிலையாமை அல்லது துக்கம் முதலானதெல்லாம் விசாரம் பண்ணுறது அப்படி இதரடி எண்ணங்கள் பேர் அப்படி செய்யும் போது அந்த ஆசை முதலான எண்ணங்கள் அது சுக இருக்கிற பாவனைகள் எல்லாம் நீங்கும் அதன் பிறகு எத்திரத்தான கடல் விடுதல் எந்த விதத்திலும் அது நம்ம சம்மந்த விருக்குமே ஆனாலும் நீக்கணும் அதுவாக நீங்க போனாலும் நல்லது தான் நாம் நீங்கிக்கணும் ரெண்டு செய்யலாம் அது சொருபம் பின்புறாமை காரியம் மீண்டும் அது நமக்கு சம்பந்த ஒரு காலம் வறுமையானாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அது வேணாம் விட்டுணும் சுட்ட விட்டதுதான் போகணும் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க அப்படி போல் விட்டுணும் அப்படி இல்லாமல் புளி மூட்டை மாதிரி பிரிஞ்சால் அப்படி மீண்டு ஓட்டிக்கிது புளி அப்படி ஓட்டப்படாது புளி பிரிச்சிருக்கேன் யாரும் ஓட்டுங்க வச்சி படிச்சிப்பாடி புளி ஒட்டிக்கும் தள்ளு ஒட்டுவா ஓட்டாது சிப்பிடி போட்டாதான் ஓட்டம் இல்லை ஓட்டாதீங்க அப்படி போல் காரியம் ஏது சொரூபம் காரியம்னா மண் பொண்ணுல நமக்கு கடமை நிமித்தமாக உள்ளதை வைத்துக்கொண்டு கடமை புறம்பாக இருக்கிறது எல்லாம் அது தள்ளணும் நல்லபரு மீண்டும் வராமல் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று வைராகத்தின் இலக்கத்தை சொல்றார் அதன் பிறகு உபரதி மாண்ட உபரதிக்கு யமாதிகளே காரணம் உபரதிக்கு காரணம் மனோநாச ஜீவன் முத்தியை கொடுத்தற்கு சிறந்த உபரதிக்கு யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி என்னும் அட்டாங்க யோகமாம் இதுதான் ஆரம்பம் அந்த உபரதி அந்த உபரதி வர்ணம்னு சொன்னாக்கா மனோநாசம் வாசனாட்சியம் உண்டாகிறதுக்கு இதை சகாயம் பண்ணணும் மனோநாசம் அப்படின்னு சொன்னால் ரஜோகுண தமோகுணங்களை நீக்குவது தான் மனோநாசம் ரஜோகுணங்கள் தேகவாசனை லோகவாசி சாஸ்திர இதெல்லாம் பிரவர்த்திக்கிறது தான் ரஜோகுணம் போயிடணும் சமகுணம் சோம்பல் நிதிரிய மயக்கம் இல்லை தமகுணங்கள் இதெல்லாம் நீக்கனாக மனோ நாசம் போயிடும் வாசனாட்சியம் இது தீவிரமாக அடங்கியிருக்கும் இந்த தேகம் லோகம் சாஸ்திரம் இதெல்லாம் சாதாரண வாசனையில் இருக்கும் ஆரம்பத்தில் அப்புறம் சம்ஸ்காரம் ஏறி போச்சுன்னா ஜடவாசனை வந்துடும் அது போக்கணும் சத்து குணத்தை வளர்த்தணும் அப்படி போக்கி அது இளைய எண்ணங்கள் வேதா சிறுவனத்தில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த வாசனை ஏற்றலாம் அந்த வாசனை யாராவது இந்த வாசனை போயிடும் அது மரணாசம் பேர் சத் ராஜோகுணம் தமோகுணம் இது ரெண்டையும் நீக்கணும் ரஜோகுணம் விவகாரத்துக்கு ஏதுவாக இருக்கும் புத்தி மந்தத்துக்கு எதுவாக இருக்கும் அது ரெண்டும் தள்ளத்தக்கது சத்துகுணம் இருக்கு வேதாந்திரவணம் செய்து ஞானம் வேண்டியதுக்கு எதுவாக இருக்கும் அதனால் இது கொள்ளத்தக்கது உருவமணங்கள் இது அருவணம்னு சொல்லுவார்கள் ரஜோண சமூகங்களில் உருவமனம் என்ன அதான் வெடிப்படியாக செயல்படுறது சத்து குணம் அருவமணம்னு சொல்லுவார் அதுதான் ஞானத்துக்கு அது ஞானம் உண்டாகணும்னா சத்துக்குணம் மனசு இருக்கணும் அதனால் அச்சாங்க யோகங்கள் இருக்கின்றனவே இதான் இந்த மனோநாசம் ரஜோண சமூகம் போக்குற சாமர்த்தம் உண்டு இது பயன் என்னான்னா மேல்பூமி லாபம் உண்டுதில்லை நாலாம்பியை அடையிறது இது அட்டாங்காதி கூட தேவையில்லை ஆனாலும் ஓரளவுக்கு இருக்கணும் எல்லா சாதனங்களும் வைராக்கியம் உபரதிவேகம் அதாவது ஞானம் வைராக்கியம் உபரதி இந்த மூணுலையும் திருவண்ணாதி தான் பிரமாணம் பிரதானம் அப்புறம் வைராக்கியம் உபரதி ரெண்டாவது தரமாக இருக்கலாம் சிறுநாதி பிரதானமாக இருந்தால் ஞானம் வந்துடும் அது ஞானம் பிரதானம் வந்த பிறகு அது நாலாம் பூமி நிலையில் இருக்கும் ஆனால் மன ஒடுக்கம் குறைவு தான் மன குறை இருக்கிறதுனால அந்த மேல்பூமி போக முடியாது மேல்பூமி போகாதனால் ஜீன்ஸ் கிடைச்சு மனதான் அனுபவிக்க முடியாது ஓரளவுக்கு சோகம் கிடைக்கணும் பரீட்சையில் பத்தாயிரம்டா பிஏஎம்ஏ படிக்கிறான் முப்பத்தஞ்சு மாதிரி வாங்கி பாஸ் ஆகிறான் ஆனால் பாஸ் ஆனதுனால அவனுக்கு கௌரவம் குறைச்சல் பாஸ் தான் ஏன்னா கௌரவம் குறைச்சல் மேலே ஏற்றுப்பட்டாங்க இடம் கிடைக்கிறார் குடும்பட்டம் ஏன்னா மார்க் கம்மியாக இருக்கு போய் அப்படின்னா மார்க் வாங்கினா தொண்ணூறு நூறு வாங்கியிருக்காங்கன்னா அவனுக்கு கௌரவம் இருக்குது கொண்டு சேர்த்துக்கிறாங்க மேலே கொண்டு போய் சேர்த்துக்கிறான் அவனுக்கு சன மேல் படிப்புக்கு அவனுக்கு கௌரவம் இருக்கு அப்படி பார்க்குறான் அதுபோல் இங்கே மன அதிகமாக தீவிரப்படுத்துறது இமாதிரி இதுதான் குமரதிகள் தான் இருக்குமே ஆனால் ஞானம் வந்த பிறகு மேல்பூமி போகலாம் மேல்பூகி போனால் சுகம் அதிகம் மேல்படி படித்தா சம்பளம் அதிகம் அப்புறம் வசதி வாய்ப்புகள் கௌரவம் எல்லாம் கிடைக்குதா இல்லையா கீழ்படி பயிலாம் இருக்குது எது சாத்தியமாகதான் சம்பாதிக்கலாம் அப்படி நாலாம் பணியில் சுமார் சுகத்துக்கு ஆனால் இவனுக்கு கௌரவம் உண்டு பிரார்த்தனுசாரமாக இருந்தால் கௌரவம் உண்டையோடைய ஆனால் சுகம் மிக குறைவு இது பெரிய இஷ்ட துக்கம் பிரபுத்த அனுபவிப்பன் சொல்லப்படுது துக்கம் அவங்களுக்கிட்டியை பார்க்க முடியும் ஆனால் அனுபவிக்கிறது இல்லை பார்க்குற துக்கம் எதனாலன்னு சொன்னாக்கா மன சஞ்சலம் உண்டு விவகாரத்தில் சஞ்சலம் வளர்த்தான் செய்யும் நம்ப வேணா விவகாரம் உண்டு அர்த்தம் இவ்வாறு தார்த்தமே உண்டு நிவர்த்தியில் கொஞ்சம் உண்டு சில பேர் பிரவர்த்தி உண்டு பிரவர்த்தி இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் சஞ்சலம் இருக்கத்தான் செய்யும் சஞ்சலத்தின் காரணமாக துக்கத்தை பார்க்கத்தான் வேணும் அது துக்கம் ஆனாலும் எல்லாருக்கும் ஈமாதிகள் செய்து மனம் ஒடுங்கன்னு பிரார்த்தம் இருக்கிறது இல்லை ஆனால் முயற்சி ஞானத்துக்கு பாடுபடலாம் வைராக்கியம் வேகம் வைராக்கியம் சமாசிய சம்பாத்தி இதெல்லாம் ஏ வரைக்கும் வந்துருந்தா கூட ஞானம் வந்துடும் எல்லாரும் நூறு மார்க் வாங்கணும் தொண்ணூறு மார்க் வாங்க சக்தி இல்லைனாலும் கூட முயற்சி பண்ணிணானா மந்தனும் கூட முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிடலாம் பாஸ் ஆகிடலாம் பாஸ் ஆகிட்டாக்கா அவனுக்கு பாஸ் மார்க் கிடைக்குது மேல் படிப்புக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட அவனுக்கு குறை இல்லை பாஸ் ஆகிட்டேன் ஐயா சின்ன உத்தியோகமாக கிடைக்கும் பெரிய உத்தியோகம் இல்லைன்னாலும் பெரிய படிப்பு இல்லைன்னாலும் அது லாபம் அவனுக்கு நான் பெரியானவை அப்படி போல் ஞானம் அடைஞ்சிட்டாக்க பிறவு நீக்கம் உண்டு சுகம் இல்லைன்னாலும் சமம் நாலு அஞ்சு ஆறு ஏழு நாலு சமம் விஜயம் பற்றி சமம் ஞானம் சமம் ஆனால் சுகதாரதம்யம் மட்டும் உண்டு ரெண்டு சாஸ்திரங்களில் விசாரமாக சொல்லப்பட்டுருங்க அதனால் ஏமாதிகள் பழக பழக சுகத்துக்கு ஏது உடைய ஞானத்துக்கு ஏது வரலாது திருணமண ஞானத்துக்கு அது அதுதான் முக்கியம் திருமண நித்தியாசனம் விசாரம் தொம்பது விசாரம் பண்ண பண்ண தான் ஞானம் வரும்போது இது ரெண்டு சகாயம்தான் சககாரி ஞானத்துக்கு சகாயம்தான உடைய நேரடி சாதனம் அல்ல என்பது சொல்லப்படுது ஆகவே யமாதி மாண்ட உரதிக்கு யமாதிகளே காரணம் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் போட்டிருக்கு படிச்சுருங்க மனம் ஒடுங்கள் ஸ்வரூபம் மனிதாதி விஷயங்களை கருதுகின்ற மனம் தனது ஸ்தானமாகி ஆத்மஸ்வரூபத்தில் ஏக்கரமாக அகிறலே ஸ்வரூபம் அதாவது மனதை ஒடுக்கிறது முதல்ல அபியாசம் பண்ணுறது அஷ்டாங்க யோகம் அதன் பிறகு அதனுடைய காரியமாகிய சொரும் அதை ஒடுக்கிறது புறக்கருமம் தண்ணில் மீண்டும் பூவும் மயல் அறுதல் காரியம் என்று இசைப்பார் காரியம் முன்னர் விட்ட பகிர்முக விவகாரத்தில் திரும்பச் செல்லும் விபரீத எண்ணமற்று அகண்ட பிரம்மஸ்வரூபத்தில் அழுந்தி இருப்பதே காரியமா என்று மேலோர் ஞானாதிகளுக்கு காரண முதலியற்றை கூறுவார்கள் ஆகவே அவர்களுக்கு மன ஏற்படும் ஆனால் ஒழுக்கத்தின் காரணமாக மேல்பகுப்பாளத்துக்கு வசதி உண்டு ஞானமும் கட்டும் விளம்பல் வரும் ஞானாதிகளுக்கு அவதி முழிவான் முன்னர் கூறிய ஞானம் வைராக்கியம் உரதி என்னும் இவற்றிற்கு எல்லையினை கூறுவோம் என்பது தொகுதி ஒருமையா அதனே சொல்லிருக்கு அது மூணு சேர்த்துன்னு பாட்டில் வருது தேகான் போல ப்ரமம் தான் என்னும் திழ்மை மிக்க புறமாதிபதம் துரும்பெனவே நினைத்தல் விளம்புவை ராக்கியத்திற்கவதி சுழித்து என்போல் தொக்க கருவன் பழனை தினையும் நினையாமை தோன்றும் உபரதி கவதி மூன்றும் புக்குருவன் அடைந்துடுமேல் அது முன்னம் புரிந்த மாதவத்தின் வழி என்றறிக தெரிந்தே வயதான் சூடாமலத்தி நாற்பத்தொகா பாட்டு ஞான வைராகிய உறுதிகளுக்கு அவதி முன் பாடல்களில் ஏது சொருவம் காரியம் அதாவது காரணம் காரியம் வடிவம் காரணம் வடிவம் காரியம்னார் இப்போது அந்த மூணுக்கும் அவதி அண்ணா முடிவு அதன் பிறகு பலன் அதை பற்றி சொல்கிறார் பொருள் ஞானத்திற்கு அவதி தக்க தேகான்ம பாவம் போல அஞ்ஞான காலத்தில் தகுதியான தேகான்ம புத்தி திடமாக இருந்தது போல பிரமம்தான் என்னும் திண்மை பிரம்மே யான் என்னும் புத்தி திடமாயிருத்தலே ஞானத்தினுக்கு அவதி ஞானத்திற்கு எல்லையாகும் மிக்க பிரம்மாதிபதம் துரும்பு எனவே நினைத்தல் விளம்பு வைராக்கியத்திற்கு அவதி மேன்மை மிகுந்த பிரம்மலோக முதலிய புண்ணியத்தால் வரும் பதவிகளை ஓர் திறனம்போர் கருதுவது உயர்வாக கூறும் வைராக்கியத்திற்கு அவதி ஆகும் ஆகவே ரெண்டு ஒண்ணு போட்டார் ஞானத்திற்கு அவதிக்கு ஒரு நல்ல திஷ்டம் கொடுக்குறார் சரீரத்தில் இப்போ நானுங்கிற புத்தி திடமாக இருக்கு அஞ்ஞான காலத்தில் மறந்தும் கூட நான்கு ரொம்ப கிடையாது யாருக்கு வர மாங்க இருக்கேன்னே தெரியாது அந்த அளவுக்கு திடம் இருக்கு சரியத்தில் நான்ங்கிற புத்தி இதே போல இதிருஷ்டாந்தம் நான் பிரம்மசுரபன் நிச்சயம் வந்து சரியான நான்கிற முற்றிலும் மறந்துடணும் சரியான நானங்கிறதே ஞாபக அதுதான் முடிந்த நிலைய அப்படி ஒரு பாவனை வரணும் நான் நான் என்று சொல்லும் போதே அந்த பாவனை வந்துடணும் இப்போ நானும் சொன்னேன் சரீர பானு வந்துடுது எங்க போனீங்க நான் இந்த இடத்துக்கு போனேன் வந்தேன் பானு வந்துருது சரீர பவானே அவ்வளோதான் அப்போ நானுன்னு சொன்னா எல்லாருக்கும் நான் எங்கே போனீங்கன்னு சொன்னாக்கா நானுங்கிற அப்படிபடி எங்கேயும் போகிறதில்லையே அப்படி கேட்குறாங்களா சரி சரீரம் போகுதுன்னு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லணும் இது கோயில் மடத்தில் ஒரு சமான் சொல்லுவாங்க சௌரியமா சரீர மனசு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல உண்மை அப்படி சொல்லும் போது அந்த ஞான திடம் இருக்குன்னு அர்த்தம் வைஷ்ணா தான் அந்த ஞாபகம் வரணும் சௌரியமாக்கா எங்க சைரியம் இல்லங்கிறது அஞ்ஞான காலம் இல்லை சைரியமா இருக்குன்னா அதுவும் அஞ்ஞான காலம் தான் சௌகரியமா இருக்கான்னா அது சௌரியமா இருக்கு எப்போ இருக்கு அது எப்போ ஆமா சௌரிமல்ல எப்போ சௌரிமலாதான் இருக்கு அப்ப பிரிச்சிடறாங்க அந்த பிரிந்த நிலையை திடமா இருக்கணும் இருக்கு அவன் பைத்தியம் தான் ஞான பைத்தியம் நீங்க ஒரு பாவனை வளர்த்திக்கணும் ஆத்மா எப்போதும் அனந்தபடி ஒன்றான் நான் சொன்னாலே அனுஷ்டானத்தை வந்துவிடும் மருந்து கூட வரப்பட அப்படி மறந்து வந்ததானா இன்னும் கொஞ்சம் பக்கம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு வந்துடும் அது வாசனை அதான் வாசனை திட்டமான்னு போயிரு சுபவாசனை அப்படின்னு பேர் நானு கவதி அதான் முடிந்த நிலை இப்போ வந்து அஞ்சாலுக்கு அவதி இதுதான் சரி நானுங்கிறது அஞ்சாலுக்கு அவதி பார்த்தா நான் சரிதான் நான் பார்த்தேன் இழத்தேன் கட்டேன் நெட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது அஞ்சாளுக்க அவதிதான் அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு வைராக்கியம் வைராக்கியம் எப்படின்னா இந்த மண் பெண்ணு பொ என்பது தான் மூணும் சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள ஆசைகள்லாம் மூணு சுற்றி தான் சொல்கிறேன் பேசுகிற வழக்கம் இப்போ இந்த உலகத்தில் ஆசை விட்டவங்க கூட இன்னும் சொர்க்கார பதவியில் ஆசிரியர்கள் தான் செய்யுது அது கூட ஆசிரியப்படாது வெள்ளோக பயந்தம் பதினோரு ஆனந்தங்கள் சொல்லப்பட்டு அது வரைக்கும் ஆசிரியப்படாது ஏன் ஆசிரியக்கூடாதுன்னு சொன்னால் அதனால சச்சியானந்த பரம பிரமே பிற வெள்ளக்கெல்லாம் பரமானந்தமா இருக்கு அது நானா இருந்து நிச்சயம் பண்ணியாச்சு பணம் பண்ண பிறகு அதோட நுரதான இதெல்லாம் சமுதிரத்தில் இது காசு படுவாங்களாம் ஒரு நிச்சயம் வரணும் அப்படி நிச்சயம் வந்தாங்க வைராகத்துக்கு அவதி அனுப்பினரு சுகமா இருக்குன்னு எண்ணம் இருக்கு இல்லை போனா சுகமாக இங்கேயே சுகமாக தான் இருக்கேன் ஒரு தாளகர் வாரிஷ்டத்தில் இந்திரன் வந்து கூப்பிடுறான் தவம் எதுக்கு பொதுபாக அனுமிக்கிறது தான் வாங்க எங்கள் சொர்கத்தில் ஆனந்தமாக இருக்கலாம் பெண் புகம் இருக்குது இன்னும் மற்ற ஆடல் பாடல்கள் நிறைய இருக்குது வாங்க அப்படின்னா வந்து சுகமாக இருக்கலாம்னு அவ்வளோதானே அங்கே வந்து அடையிற சுகம் எதுவோ அதோட ஆயிரம் கோடி முன்னாடி இங்கே அணிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்தது என்ன வரணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லப்படாதீங்க நீ தவம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவசியம் வந்துட்டாக அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் முடியாண்ட்ட அப்புறம் ஒரு நாள் காத்துக்கிட்டு இருக்கான் கூட்டு போகிறதுக்காக என்ன இப்படின்னு சொல்லி சும்மா வாங்க எத்தனை பேர் அசுமே அவங்களாம் பண்ணி வந்து காத்துக்கிட்டு கிடக்குறாங்க நீங்கள் செஞ்ச தவம் அது இருக்கு நான் வந்து கூப்பிடுறேன் அவன் கூப்பிடாமையே அவங்களாம் வந்துடுறாங்க நீ கூப்பிடுவாங்களே என்ன அர்த்தம் அப்படின்னு கெஞ்சலாம் அப்போ ஒரு உதவி பண்ணுன்னார் என்ன உதவி இங்கேருந்து போயிடும் அதான் உதவி நீ போலாம் போய் பண்ணிட்டார் அவர் சரி போயிட்டான் காலம் தான சொல்றிதானந்த பரமம்ச்சும் அண்டமோ இருக்கோ ஆன இருக்குறையில்லாத வசுவாங்க நான் என்று அது எங்க போய் எதை அடைகிறது இந்திரியங்கள் மூலமாக அணுகுகிறது சுகம் இல்லையான்னு நிச்சயம் பண்ணியாச்சு இந்திரியம் சுகமே கிடையாது அந்த சுகமும் ஆத்ம சுகம்தான்னு நிச்சயம் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து தான் அடையணுமா எங்கே எனக்கு தெரியலையா அப்படின்ட்டு எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள் அவங்கவுங்க கர்மங்கள் செஞ்சு எங்கே போகணும் போணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு கவுன்சிலர் பதவிக்காக ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி அக்கப்பரப்படுறாங்க ஒரு சின்ன பதவி இது ஒரு பெரிய சம்பாதிச்சாலும் அவளைதான் சரி செலவு பண்ண ஐம்பது ஐம்பது ரூபா லாபம் அஞ்சு வருஷம் பத்தாயிரம் லாபம் பெரிய வழிய ஒரு பெரிய லாபம் பொருள்கள் மூலமாக சம்பாதிக்கிறது அங்கிற பொருள்கள் இருக்கிறதுல சுகம் அந்த சுகம் துக்கத்தில் முடிந்த வழியே சுதத்திர முடியாது என்பதை அனுபவத்தில் பார்க்கணும் இப்படி இந்த கவுசல் பதவிக்கு ஒரு ஆசை இருந்தால் பிரம்மதேவன் வரைக்கும் உள்ள பதவியில் ஆசைப்படுமா விடாது அஞ்சான காலத்தில் யாருக்கும் விடாது அதனால் அந்த காலம் ராஜாக்கள்லாம் அஸ்வித தியாகம் பண்ணி இந்திரபதி பிடிக்கணும்னு முடிஞ்சு முடிஞ்சு பண்ணி இப்படிதான் சொல்லப்படுது அதை விட அப்புறம் கந்துரு பதவி பிரம்மலோகத்தில் சக்தி லோகத்தில் உள்ள பதவிகள் இதெல்லாம் ஒன்று பொண்ணுக்கு நூறு நூறு மடங்கு அதிகம் ஒன்று சாசனம் சொல்லியிருக்கேன் அவ்வளோ பதினோரு வரை விஷயானந்தமும் பிள்ளை வழக்கு பிரம்மானந்தத்தில் நிறையா போச்சிடணும் ஒரு உண்டு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இது ஆசைப்படுவாங்களா உத்தானு ஆசைப்பட முடியுமா ஆக அந்த துறையில் பாடுபடுறவங்க இதெல்லாம் விட்டணும் அதனால தான் வைராக்கியம் பேர் வைராக்கியம்னா விசாரம் பண்ண பிறகு அதை ஞானம் அதை பரவலோக பரியந்தோம் நிச்சயம் நிச்சயம் பண்ணால் தான் ஞானம் வரும் அப்போ தான் வைராக்கியம் ஞானம் வைராக்கியம் ரெண்டுமே ரெண்டு கால் மாதிரி மாறி மாறி வளர்ச்சி அடையும் என்று சொல்லப்படுது இப்போ மூன்றாவது உபரதி சொல்றார் உபரதிக்கு அவதி சுளுத்தியன் தொக்க கருமங்கள் அனைத்தையும் சுளுத்திய அவசையை அடைந்தவன் போல பலவிதமாய் பொருந்தி உள்ள கருமங்கள் அனைத்தினையும் நிலையாமை தோன்றும் உபரதிக்கு அவ அவதியாம் மறந்திரத்திலே வைராக்கியத்தில் வைரக்கியத்தால் உண்டாகும் உபரதிக்கு இல்லையாம் உபரதி வேணும்னா வைராக்கியம் இருந்தால முடியும் இதுக்கு யமாதிகள் ஆரம்பம் சொன்னார் அந்த அஷ்டாங்க யோகம் அது அது எல்லாராலும் முடியாது அஷ்டாங்க பரவது ரொம்ப கஷ்டம் அது முந்தின இதில் கடைசியில் சொல்லி முடித்தார் கைலத்தில் அதை விட்டு பாட்டு கொடுத்துள்ளார் விருத்தி கேலடக்கோகத்தாலே சுலுத்தி போல் துருத்தி போல் ஊதும் மூச்சை சுகமுடன் அடக்கி நிற்கும் கருத்ததோருக்கு இல்லை நிற்காரணீரமாக பெருத்ததோர் அவித்தனை விடுங்கிடில் அடங்கும் தானே துருத்தி போல் ஊது மூச்சு சூழ்நா அடக்கி இருக்கணும்னா யோகமா இருக்கும் அது பிராணாயம் அது ஒன்றும் சொன்னா விட்டு அது வேண்டாம் பெருத்ததோர் அவித்த தன்னை பிடுங்கிடில் அவித்தே பிடுங்கு விசாரத்துல பிடுங்கலாம் பிடுங்கணுமா சொல்லுகிறேன் அமைச்சிருக்கார் பிடிங்கிடில் இந்த கலை எடுக்கிற பிடுங்கிறாங்கல்ல பிடுங்கிடில் பெருத்ததோர் அவித்த தென்னை அப்புறம் அடங்கும் தானியம் அடங்கும் அதனால் யோக மார்க்கம் பெரும்பாலும் பல நடனங்கள் இல்லை அதான் என் சார் பின்னால் எழுதியிருக்கார் மேலும் பிராணாயாமம் பெரும்பாலும் இக்காலத்தில் சித்திப்பதில்லை இது குருமுன்னிலையில் செய்யும் அடையோகமாகும் இது கடினம் என்று உணர கைவிட நவீனத்தில் கருத்ததற்கு இல்லையாயும் என்றால் அப்படின்னா கருத்ததற்கு இல்லை என்றால் பெருத்ததனை பிடிங்க அடங்கும் தானே என்றார் ஆகவே இப்போது விசார மார்க்கா பிரதானம் இந்த விசார மார்க்கம் எல்லா நிலையிலும் செய்யலாம் வயசானவங்க வயசு உள்ளவங்க ஆண்கள் பெண்கள் எந்த சூழ்நிலையும் செய்யலாம் ஆனால் தீவிரம் இருக்கணும் தீவிரம் இல்லைன்னா நடக்காது முருக கடை முன் நெருக்குமே என்ன நல்லா கடைஞ்சதுன்னு வேணால் தெரியலாம் மேல்சே அப்படி எழுத்துக்கிட்டே இருந்தேன் வேணால் வரும் அது வராது நெருப்பு கடைபோல் வச்சு இப்படி ஆட்டும் இப்படி இப்படி ஆற்றினா வருமா இப்படி ஏகமாக ஆட்டினா நெருப்பு கிழமை அதுபோல் தீர்வு விசாரணைக்கு பிறகுதான் ஞானம் ஒழிய சாதாரண விசாரணைக்குலாம் வர்றதில்லை இப்போ நம்மளும் சாதாரண விசாரணை பண்ணுறது வர்றதில்லை அதுதான் காரணம் தீர்வு செஞ்சால் வந்துடும் வர செஞ்சதில்லை பிரார்த்தி அமையல அமைந்த அதில் சுறுசுறு கொடுக்கும் பிரார்த்தம் இருந்தால் புத்தி வேலை பண்ணணும் பிரார்த்தி இல்லை என்ன பண்ணுதா அது நிதானமாக செஞ்சுட்டு போவான்னு போக வேண்டியது இப்போ என்ன செய்யணும் இந்த உபரதியங்கிறதுனால முக்கியமில்ல சில கருத்துக்கள் எடுத்துக்கலாம் என்ன கருத்துக்கள் நிலையாமை நிலையாமை வைராக்கியத்தால் இவை மூன்றும் ஒருவன் புக்கு அடைந்துவிடும் மேல் இந்திய மூன்றையும் அதிகாரி புருஷன் ஒருவன் தனது முயற்சியால் இடத்தில் சென்று அடைவானாயின் அறுதி பொருள் ஆயின் என்ன அரிதி பொருள் இப்படி லாரி சைடில் விழுந்தால் விடுமாயின் நான் பணக்காரன் சொன்னா அறுதி பொருள் அதெல்லாம் இல்லை அதுக்கு வியாபாரத்தில் ஆ வந்தால் வறுமையாயின் அப்படின்னா அறுதி பொருள் அப்படி போல அடைவானாயின் அது முன்னம் விடாது புரிந்த அவளுக்கு மூன்றானது சித்தி அவன் முற்பிறப்பில் இடைவிடாது செய்து வந்த மாதவத்தின் வழி என்று தெரிந்து அறிகிறான் பெரும் தவத்தின் பலமாம் என்று ஆ மூன்றனது சித்தியையும் நீ ஆராய்ந்து அறிவாக ஆகவே இந்த ஜென்மத்தில் ஞானம் அடைந்தான்னு சொன்னால் முனிணும் தொடர்ச்சின்னு அர்த்தம் ரமணர் சுவாமி சிவானந்தர் இவெல்லாம் முடிஞ்ச தொடர்ச்சி அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் செஞ்சால் அப்போ நமக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு தீர்வு செஞ்சவங்க செஞ்சதுனால அவர்களுக்கு கொஞ்சம் குறை இருந்தது ஆனால் குறை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த பறவை எடுத்து இது கடிச்சு பருவங்களுக்கு அப்படின்னு நம்ம நம்ம சொல்லியிருக்க மூணு பிரிவு இல்ல ரெண்டு ஒண்ணும் அவ்வளவுதான் நம்ம தீவிரத்தை பொறுத்து எந்த பிரிவில வரலாம் அது கூட சொல்ல முடியாது பிரார்த்தம் என்னால பலமா இருந்தா அப்படி கொடுக்கலாம் என்ன கஷ்டப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கோம் வராதுன்னு நினைக்கிற வரலாம் அப்படி போட்டு வைக்க வேண்டும் ஏன் வரல நாம வரலாம் பிரார்த்தனை எப்படி இருக்கு யாரு கண்டாங்க இன்னைக்கு பிரார்த்தம் நடந்து போச்சு நாலு பிரார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா நாளைக்கு நாளைக்கு நிச்சயம் பண்ண முடியாது எப்போ நாளைக்கு கண் கண்டிப்பாக பத்து மணிக்கு வர உத்தரவாங்க கொடுப்பான் எங்கள் போக முடியாம கூட போகலாம் என்ன பண்ண முடியாது அது பிரார்த்தனை ஒன்றும் சொல்ல முடியாது இதுவரை நடந்து தான் நம்மளது நடக்க போகிறதீஸ் சொன்னது என்ன பண்ணுறாரு யாருக்கண்டா எப்படி யாருக்கண்டா அதனால் கடைசி காலத்தில் கூட ஞானம் வரலாம் அப்படின்னு வரலாமனு நினைக்கணும் வராதுன்னு நினைக்கப்படாது சில பேர் பாருங்க திடீர்னு கடைசி காலையில் பணக்காரே ஆயிரம் அப்படி ஏதோ ஒரு காலத்துல ஆயிரூபா ஆமா வராதுன்னு நினைக்கப்படுறேன் வரலாம் என்ன போட்டு வைக்கலாம் ஆமா அப்படி வரலனாலும் அழுத்த பிறவையில் மூணு அல்லது ரெண்டு ஒன்னு ஏதோ கணக்கு அதிகமாக இல்லைன்னு அன்னைக்கு சொன்னது இந்த நிச்சயம் இருக்கணும் அப்புறம் அஞ்ஞானியில போல அழந்த கோடி பெறப்போன்னு நினைக்கப்படுறேன் அவங்க நினைச்சாணிகள் வந்துட்டுதே இருக்கும் அவங்களுக்கு ஞானிகளுக்கு நிச்சயம் பல பிறப்புகள் தான் நம்ம பல பிறப்புகள் அடைஞ்ச பிறப்பு வந்திருக்கோம் ஆனால் மூச்சுத்திறன் வந்ததினால மூணு விசாரம் வந்ததுனால ரெண்டு வித்தியாசம் அதாவது தனிமான மூன்றாம் இருந்தால் ஒன்று அந்த அதில் ஞானம் வந்துடும் என்ற ஒரு பாகுபாடு நம்ம தெரிஞ்சுருக்கணும் அவர் இருந்தாக்கா ஞானம் வரும் அவர் வந்து செய்தார் ஞானிகளை என்ன முன்னாடி செஞ்சுட்டு வளைச்சது அதனால் நாவணும் இப்போ பாடுபட்டு இருக்கணும் பாடுப்ட்டே இருந்தாங்க அப்படி வரலனாலும் கூட அடிஜென்மத்து நமக்கு வேலை குறையதில்லை நாளைக்கு சேரக்காரி என்ன செஞ்சு முடிச்சு நாலு நாளைக்கு வேலை ஓய்வு இருக்குல்ல அது ஓய்வு கிடைக்கும் அதனால் சின்ன வயசுல சிறு பேர் ஞானியில் ஆறதெல்லாம் அப்புறம் ஆயுள் பூரா இவங்க அந்த ஞானத்தையும் பையன் அனுபவிக்கிறாங்கல்ல அப்படிங்கிற சில பேர் கடிச்சு காலத்தில் ஞானம் வரும் முன்னே கொஞ்சம் குறைவாக இருந்தது அவரை தீவிரமாக செஞ்சு அவர் அழிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ சிவானந்தவர்களும் கடிச்சு காலத்தில் அவருக்கு ரமணருக்கு சின்ன காலத்தில் வந்துடுச்சு இரண்டு வயசுல வந்துருச்சு அப்படி இன்னும் சில பேர்களுக்கு சே சின்ன வயசில் வந்துருக்கு நாலு வருஷம் அஞ்சு வயசுலயே தட்சிணா அப்படியே சில பேர் வந்திருந்தான் வந்து அப்படி இல்லை அவருக்கு ஆரம்பத்திலிருந்தேன் டாக்டர் வேலை பதிலையும் பார்த்துக்கிட்டு கடைசியில் கடைசி காலத்தில் ஞான வந்தவருக்கு அப்படி கடைசியில் தனிமான செஞ்சு அவருக்கு வந்திருக்கு அவனுக்கு மூன்றனது சித்தி அவன் முற்பிறப்பில் இடைவிடாது செய்து வந்த பெருந்தவத்தின் பலவாம் என்று அம்மூன்றது சித்தியையும் நீ ஆராய்ந்து அறிவாயாக என்று குறையகலும் வைராகிய உபரதியாம் இரண்டும் கூடி ஞானம் கூடாதாயின் முத்தி அறிதாம் குருமிசையுலக பதம் கிடைக்கும் ஞானம் ஒன்றுடைந்தவை இரண்டு நிற்பரம்னையோன் விழ நினைவு இன்றியினும் போலவே தேகாந்த மதனில் பெருவன் உயர் முத்தியினை உடற்கமைந்தால் பிறந்திடும் துக்க அனுபவம் தான் வைரெல்லாம் எதுக்கு அது சாயம் பண்ணது கிடைக்கும் ஞானம் ஒன்று அடைந்தவை இரண்டு மிளையாயின் நிற்ப முறியும் நெடும் பனையோன் விழா நினைவின்றி எனும் முரிய விழல் போலவே தேகாந்த முதலில் பெருவிய முத்தீனை உலர்கமைந்த அனுபவம் மோட்சத்து காரணம் எது என்று சொன்னால் ஞானம்தான் பிரதானம் ஞானம் வைராக்கியம் உபரீதம் சொல்லக்கூடிய மூன்றிலே ஞானம்தான் பிரதானம் ஒழிய மற்ற பிரதானம் இல்லை ஆனாலும் அது ஒரு அளவுக்காவது இருக்கணும் பாதியாவது இருக்கணும் அது சொல்ல முடியாது தில்லை அதன் பொரு குரையகலும் வைராக்கியம் திருட்ட துக்கம் என்னும் விட்சேபமாகிய குறை நீக்குகின்ற வைராக்கியமும் உபரதி இரண்டும் கூலி உபரதி இரண்டும் ஒருவனுக்கு பூர்ணமாக கூலி இருப்பினும் ஞானம் கூடாது ஆயன் முத்தி அரிது ஞான மாத்திரம் கூடாது ஆயன் அவனுக்கு மோட்சம் உண்டாது இல்லையா ஒருவனுக்கு வைராக்கியம் தீவிரமாக இருக்குது ஒவ்வொரு தீவிரமாக இருக்கு அவதி பிறந்து வந்துருக்கு ஆனாலும் ஞானம் கிடையாது ஞானமானது அவனுக்கு ஏது சுரூபம் வரைக்கும் நிற்குது இன்னும் காரியாவது வந்து போன மாதிரி அப்படி வச்சுக்கிட்டாக்க அவன் ஞானம் கிடையாது ஆனால் இவனுக்கு உலகத்தில் பெருமை இருக்கும் இவனுக்கு வைராக்கியத்தினால சஞ்சலம் துக்க நிவர்த்தி ஏற்படும் அப்படி உள்ளவர்களுக்கு பெருமை உண்டு வைராக்கியமான ஆச்சாரியம் அப்பா அப்புறம் போல இருக்க முடியுமான்னு பெருமை உண்டு ஆனாலும் ஞானம் கிடையாது முத்தியம் கிடையாது பிறகுதான் மோட்சவனு பேரும் அதனால கிடையாது அதற்கு மேல உறும் இனிய மிசை உலக பதம் கிடைக்கும் அவ பாடுபட்டது என்ன பலன் மிகவும் இனிமை பொருந்திய இவ்வுலகத்திற்கு மேலாக உள்ள பிரம்மலோகத்தை அடைதல் சித்திப்பதாம் அவளுக்கு பதினோரு விசயானந்தத்தில் பதினொன்றாவது வகை பிரம்மலோக பதவி கிடைக்கும் அது என்னையா வேண்டாம் வேண்டான்னு இருக்கு அவனுக்கு கிடைக்குமா வேணும் வேணுமான்னு எக்கியாக அவங்களுக்கு கிடைக்காத பதவி கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னால் தியாகந்தான் காரணம் யார் எவ்வளந்த அளவுக்கு தியாகம் அந்த அளவு தான் உயர்வு யஜ்யா கர்மம் செய்யறது பொருள் தியாகம் பண்ணுறாங்க ஒளிய சரீர் தியாகமெல்லாம் கிடையாது அல்லது மற்ற ஆசைகள் போகபா போகத் தியாகமெல்லாம் கிடையாது அதுக்கு அந்தளவில் சொர்க்காபதை கிடைக்குது இவர்கள் பொருள் தியாகம் மட்டும் இல்லை போகபாக தியாகம் தேவை தியாகம் அப்படி தியாகம் பண்ணுறதுனால அந்த தியாகத்துக்கு அதோட மேல் கிடைக்குது ஆகவே யஜ்யாதி கர்மங்கள் செய்கிறதுனால பொருள் தியாகம் மட்டும்தான் சித்திக்குது இந்த வைராக்கியம் விபநதி பலகிறதுனால போகத் தியாகமும் இருக்குது எந்த வித போகங்களும் அவங்க இந்திரியல் மூலமாக அனுமதிக்கிறது இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்போ தியாகத்துதான் பலனோடைய வேறு காரணம் இல்லை சொற்கு தியாகத்துதான் பலன் பொருள் தியாகம் பண்ணுறாங்க என்ன முடியுமா எங்கேயாவது பண்ணணுமா இல்லையா எப்போதுமே தியாகத்துக்கு மரியாதை நம்ம நாட்டிலே அதாவது இந்த உலகத்திலே உண்டு உழைப்பு தியாகம் பண்ணுங்கள் அவங்களுக்கு மரியாதை இருக்குது பொருள் தியாகம் பண்ணுங்க மரியாதை உண்டு பொருள் தியாகம் பண்ணுறது தியாகம் இல்லை அவனுக்கு மரியாதை இருக்கானு பாருங்க ஒரு போதும் கிடையாது படுக்கஞ்சு ஒரு காசு கொடுக்க மாட்டேங்கிறான் என்ன மனுஷன் அப்படி பாருங்க அப்புறம் ஒருவேளை பாகவாடி வந்தா உக்காக்கிட்டே கிடக்குறான் ஐயா ஒரு சேவை பண்ண மாட்டேங்கிறான் இவன் சேகப்படாதுமே அப்படின்னு சொல்லுவாங்க உடைய சேகமா அவன் நல்லவன் சொல்ல மாட்டான் சேவை பண்ணுங்க காசு குடிக்கலாம் பரவாயில்லைனால சேவை பண்றான் காசு கொடுக்க வசதி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிம்பாங்க அப்படி சேவை பண்ணல காசு கொடுக்காங்கல்ல பரவாயில் இருக்கட்டும் அப்படிமா ரெண்டுதான் செய்யணும் அப்போ அந்த மரியாதை நான் நடைமுறையில் இருக்கேன் இல்லையா இதே தான் சொல்லி அங்கீகாரம் பண்றாரு நீ தியாகம் பண்ணுங்கிறார் தியாக பத்தி பண்ணணும் ஏன் பண்ணுவான்னு சொன்னா மாயா மாயா காரியம்னு ஆத்மா இல்லை நீ தியாக பத்தி வளர்த்துனால்தானே விட முடியும் விட முடியும் விடுக்க விடுறதுக்காகத்தான் விடுறதுக்காக இவ்வளவு வேலை பண்றது பொய் பேசாத நீ ஏன்னு சொல்லுறது பொய் உலகத்துல பற்று நீங்கிறதுக்காகத்தான் மெய் பசுறது மெய்யான ஆத்மா சொல்றது அதுக்காகத்தான் சுத்தமான பொருள் மாய மாய காரியங்கள் அப்ப அஸ்தம் பாகுபாடு தெரியுமே ஆனால் வேந்தம் படிக்கும்போது அஸ்தமான பொருள் சொல்லும் விட தயாரா இருக்கும் அந்த மனசு பயிற்சி இருக்கு சுத்தத்தில் ஆக்கிரமம் இருக்குமே ஆனால் சுத்தம் சுத்தில் ஆக்கிரமம் அந்த புத்தி இருக்குனால் சுத்தார்த்தம் பிரம்மம் ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது அது பிடிக்கும் பிடிப்பு உண்டாம் அந்த மனசுக்கு அதுக்காகத்தான் சுத்தவா இந்த பஞ்சசோதனும் சொல்றதில்ல அதுதான் பிறத்தல் இத சோதகம் பஞ்சசோதகம் சொல்றோம் இல்லை பிறத்தல் இறத்தல் பிரடையாதல் அவர் மேலே எச்சில் கீழ் மக்களுடைய நீரில் அதை சமந்த வர்றது இதெல்லாம் பஞ்ச சோத சோதமன்னு போயிருந்த அதான் தீட்டு இப்போ அஞ்சு மில்லியும் இப்போ தீட்டு எதுவுமே கிடையாது அதனால தீட்டே கிடையாது இப்ப தீட்டு இல்லாதான் அப்போ சுத்தாசனம் தெரியல சுத்தம் தெரியாதனால அப்புறம் பாகுபாடு ம சுத்தாசனம் மனபாவம் எங்கே இருக்கு ஒருத்தருக்கு இல்லை இல்லைன்னா அவங்கள ஞானம் தகுதி இல்லாமல் போயிடணும் அதனால சுத்தாசனம் அதுதான் படகுறது ஆச்சாரம் வாங்குறது ஆச்சாரம் படகுறது நோக்கமே அதுதான் அனத்தை பார்த்து விடுபட்டு ஞானத்துக்கு தான் அதுக்காக தான் ஆச்சாரம் மழை என்னையா ஆச்சாரமான என்ன வரப்போகுது அப்படின்னாக்க வரந்தான் அப்படிங்க அதனால இந்த பிரம்மலோக பர்யந்தம் அவருக்கு அந்த கிடைக்குது தியாக மனப்பான்னு தான் காரணம் பிரம்ம வரைக்கும் கிடைக்கும் அது கீழே சரிதான் குறைச்சா இருந்தால் இந்திரபோதம் கிடைக்கும் எதுவும் கிடைக்கும் தியாகத்துக்கு அனுசாரமாக பொருள் தியாகம் உடைப்பு தியாகம் அப்புறம் போகத் தியாகம் இதெல்லாம் தியாகங்கள் அவங்க எல்லாம் விட்டுறாங்க வைரக சாலையெல்லாம் கிடைக்கும் அர்த்தம் இனிய உலக பதம் கிடைக்கும் மிகவும் இனிமை பொருந்திய எவ்வுலகத்திற்கு மேலாக உள்ள பல அடைதல் சித்திப்பதாம் ஞானம் ஒன்று அடைந்து இவை இரண்டும் இலையாயின் ஒருவன் தத்துவ ஞானம் ஒன்று மாத்திரம் அடைந்து இருக்க அவராகிய உபரதீயமான இரண்டும் இல்லையா அவதி பருந்து அப்படி இருந்தாக முரியம் மரம் நெடும் பனையோ நிற்ப முறிந்து விழுதற்குரிய உருச்சத்திலிருந்து நீண்ட கிளையின் கண் இருப்பவன் அவனிடத்தில் நின்றிருக்க அல்லது நினைவு இன்றியினும் பூமியின்கண் விழ நினைவு இல்லாதவனாய் இருப்பினும் முறிய போல் அவ்விருச்சத்தின் கிளை முறிந்து பூமியின் அவனுடன் உழுதல் போல மேல கிளையில் ஏறிக்கிட்டான் அது முறிஞ்சு போச்சுன்னு போச்சு சரி முறிஞ்சு போச்சு இருந்தானா விடமாட்டேன் விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணுறான் விடமாட்டேன் விடமாட்டேங்கிறான் விடவாயிருப்பேண்ணா முடிஞ்சு போச்சு அப்படி போகலாம் ஞானம் வைராக்கியம் உபரிதி இது ரெண்டும் குறைவாக இருக்குது ஞானம் வந்துருச்சு ஞானம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அப்புறம் எனக்கு ஞானம் வராது வராதுன்னு சொன்னாலும் வந்துடுமா அப்போ வேண்டான வந்துடும் அப்படிங்குறது தேகாந்த மதனில் உயர் முத்தி இணை பெறுவன் அவன் பிராரத்த கருமம் உள்ள ஜீவன் முத்தியும் முடிவில் உயர்வாகிய மோட்சத்தினையும் அடைந்திருப்பான் அதாவது விதியா முத்தி அடைவான் சொல்லப்படும் அது விளக்கம் கொடுக்கணும் நீ கொடுக்கல கொடுக்கல பயணமாக கொடுக்க மாட்டேங்கிறான் அதாவது அது சரீருக்கும் ஜீவன் முத்தி சொல்லப்பட்டிருக்கு அதான் உயர் முத்தி அதன் பிறகு விதியா முத்தி சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி தனி கிடைக்கும் தனி கிடைக்குமா இது வரலுமா இல்லையா சாஸ்திரங்களில் ஜீவித காலத்தில் விடுபட்டோன்னு சொல்லப்படும் ஜீவன் அது நல்ல பூமிக்காரன் பிறகு விதையமுத்தி விதையமுத்தி நாலு பூமிக்கு சமூன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அது பிரார்த்த கர்மம் முடிவில் உயர்வாகிய மோட்சத்தினையும் மோட்சத்தினை அடைவானு இது என்ன அர்த்தம் அதில் என்ன செய்யணும் பிரார்த்த கர்மமானது இருக்கிற வரைக்கும் ஜீவன் முத்திகளை வரும் முடிவில் பிரார்த்த முடிகிற சமயத்தில் உயர்வாகியா அதுக்கு மேல மோட்சத்தினையும் விஜயமுத்தி கிடைக்கும் அர்த்தம் உடற்கமைந்த வினையால் அவனுக்கு தேகமுள்ளளவும் அவன் தூள உடம்பு வருவதற்கு காரணமாக பொருந்திய பிரார்த்த கர்மத்தால் பிறந்திடும் துக்கானுபவம் உலகாதல் தின்னும் உண்டாகின்ற காலத்தோடு திருஷ்ட துக்கத்தை அனுபவித்தல் நிச்சயம் போடணும் சுகத்தோடு துக்கம் எப்படி அவன் அனுபவிக்கிறான் நான் திருஷ்ட துக்கம்னு பேர் பெரிதான திருஷ்ட துக்கம் பிரமதி அனுபவிப்பு சொல்லியிருக்கேன் அவன் திஷ்டர் போடணும் இல்லையா திட்டம் என்ன அர்த்தம் பார்க்குற துக்கம்னு அர்த்தம் இப்போது நாமக்கெடுக்கிறதுக்கு அனுபவிக்கிற துக்கம் நான் துக்கி அப்படிங்கிறோம் அப்போ நான் துக்கி இல்லை அந்த காரணம் துக்கி அது துக்கம் அடையுது சரீரம் துக்கம் அடையுது சஞ்சலம் அந்த காரணம் துக்கமடையுது சஞ்சலம் அடையுது அது சஞ்சலம் சந்திரன் தான் துக்கம் பண்ண பேர் அதனால் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று இப்படிப்பட்ட பானதாக இருக்க வேண்டிய நான் துக்கிங்கிற சொல்ல அஞ்ஞான காலம் அதுதான் பெரிதானது எட்ட துக்கம் பெருமக்தி அனுபவிப்பேங்கிறது பார்க்குற துக்கம்னு பேர் பார்க்குறேன் பகுதி வீட்டுக்கு ஆனால் காய்ச்சல் போட்டு படிக்கிறான் பழத்திருக்கான் போகிறான் ஐயோ பாவம் என்ன பண்ணுறது வைத்தியம் பண்ணீங்களா பண்ணிட்டு தான் இருக்கும் சரி பார்த்துக்கோங்க சொல்லிட்டு வந்துடுறோம் ஆகாஷம் நான் ஏற்றுக்கிறோமா அது அது போல சரித்துக்கு வர்ற துன்பங்கள் இருக்கு நோய் அந்த நோயை எது வந்தாலும் அது சரித்துக்கு வந்திருக்குன்னு பானப்படணும் பிரிச்சுடணும் ஐயோ எனக்கு சொல்லப்படாது எனக்கு வந்து அஞ்ஞானம் சரித்துக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க அது ஞானம் அப்புறம் எனக்கு துக்கமா இருக்குன்னு சொல்றாங்க ஐயோ நான் படை துக்கமா படைக்கிறேன்னு இந்த மாதிரி கஷ்டம் அது மாதிரி வியாபாரத்து நஷ்டம் இந்த மாதிரி அக்கம் பக்கம் விரோதம் நினைச்சா பெரிய துக்கம் இருக்குன்னா இருக்கலாம் ஆனால் அந்த துக்கம் மனதுக்கு தான் எனக்கு இல்லைன்னு பிரிச்சு வேணும் இது மனத்துக்கு துக்கமாக வழியாக இந்த சூழ்நிலையினால் ஆத்மா கிடையாது ஆத்மா எப்போது சுவடியுமே ஆகவே நான் ஆத்ம சுரூபம் வழியாக இதை அல்ல ஜீவன் சுருபம் அல்ல அஞ்ஞான காலத்தில் ஜீவன் நிலையில் இருந்தது ஜீவன் மனதோடு ஒற்றுமைப்படுத்தியிருந்தான் அதுதான் இப்போ பிரிச்சாச்சு ஆத்மாவது ஒற்றுமை போயிடுச்சு நான் அதில் சச்சானபுரமாக இருக்கும்போது இந்த மனதினால் வரக்கூடிய துக்கமும் சரித்தான் வரக்கூடிய துன்பமும் எனக்கு அல்ல சொல்லியா உண்டி பானங்கள் விரலவை அம்மாளை ஓயமானத்தை சுதுக்குவானி கண்ணசராவணம் காய்த்த அம்மா காண்பானுக்கு ஆர்வணம் இல்லை காணம்மானே ஆறு குட்டங்கள் ஆட்சி சாட்சி ஆத்மா கிடையாது பானங்கள் விரலவை அம்மானி பிராணனுக்கு குடிக்கிறது சாப்பிட்றதுனா பிராண தர்மம் நான் சாப்பிட்றேன்னு சொல்லல அஞ்சான காலம் ஓரின் ஆரஞ்சு இல்லை மூணையும் பண்ணி பார்த்தா ஓரின் முதல்ல வச்சுக்கணும் விசாரம் பண்ணி பார்த்தா மனத்தையும் சுதுக்குவானே மனதே சுகத்துக்குமல்ல மனதுக்கு அப்புறம் கண்ட சராமரணம் சரீரத்தில் வரக்கூடிய ஜரை சுருக்கம் மரணம் இதெல்லாம் சுறுதரித்து உள்ளது அது சட்பாவி காலம் ஆத்மா கிடையாது ஆறு குற்றங்களும் கால்பானுக்கு சாட்சி கிடையாது அது சாட்சியே நான் என்று இந்த நிச்சயம் வரணும் நிச்சயம் வந்து உடனே வந்துடாது அபியாசம் பண்ணணும் அபியாசம் பண்ண பண்ண தான் திடமாகும் அப்படி இதான் மூணாம் பூமின்னு பேர் இதை அபியாசம் பண்ண தான் மூணாம் பூமின்னு பேர் தெரிஞ்சுக்கிற ரெண்டாம் பூமி ஆகவே இதை அபியாசம் நமக்கு வாய்ப்பு நேரும் போது தான் அப்படி அபியாசம் பண்ண பண்ணால் திடப்படும் திடப்பட்டால் தான் நான் நகை ஆணைய செய்யம் படும் நிச்சயம் வராது நான் தத்துவஞானலாம் படிக்கிறேன் வேத தான் படிக்கிறேன் உடம்புக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வரலாமா சொல்லுங்கள் அப்படின்னாக்கா ஏன் முடிஞ்ச முடிஞ்சு செஞ்ச பாவங்க விட போகுது பார்த்து தான் என்ன இல்லை வேந்து படிக்கிறாங்க நோயாளியாக இருக்காங்களே தினதி இருக்கே என்ன படி இப்போ முன்ன செஞ்சது விடுமா வியாபாரம் பண்ணுறேன் முன்ன கடன் வாங்கியிருக்கேன் இப்போ கடை வாங்கியிருக்கேன் முன்னே கடைக வரும்னு கேட்குறான்னா இப்ப வாங்கலப்பாக்க முன்ன வாங்குறியா இல்லையா இல்லையா அது போல கடன் இருக்கே பிராதன் இப்ப கடன் வாங்கல சரி சரி அத பார்த்து சஞ்சலம் அடைந்த மனசு அதுதான் சஞ்சலம் தான் நடக்கட்டும் என்று இப்படி ஒரு பாவனை வரணும் அந்த வர வர அபியாச போல மாச்சேன்னாக்கா பழக்கம் வந்துரும் படது உதாசனம் ஆயிடுச்சு நம்ம உண்மை சுவரமாகிய ஆத்மாவை நானுங்க சொல்றதுல சந்தேகம் தச்சோரன் தான சந்தேகமே வாடகை வீட்டே எனதுங்கிறான் அப்போ சொந்த வீடு என்னன்னு சொல்ல மாட்டானா அப்ப சொந்த வீடு விடுவானா சொந்த வீட்டை விட்டு விட்டு கொடுப்பானா வாடகை வீட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி போல இது ஒரு வாடகை வீடு உடம்பு இதே எனது என்ன பண்ணிட்டோமே சொந்த வீடு ஆகிய ஆத்மாவை நான் இருக்கு பாவனை தான காரணம் அதனால அந்த பாவனை அப்படியே மாற்றி வேறுந்த பவன மாற்றம் தவிர வேறு பொருள் மாற்றமோ அல்ல சூழ்நிலை மாற்றம் எதுவுமே கிடையாது பவனை அப்படியே மாற்றணும் ஆனால் ஒரு நாள் நாள் மாற்றின முடியாது நடந்து காரணத்தில் அபியாசம் பண்ணணும் அபியாசம் பண்ண பண்ணால் பழக்கத்துக்கு வரும் அப்போ முடியும் ஒரு நாள் சைக்கிள் ஓட்டை பழக முடியுமா அது எத்தனை நாள் விழுந்து விழுந்து எழுந்துச்சு அவருக்கு எடுத்து பழகுறாங்க அப்புறம் ரெண்டுக்கே எடுத்து பார்ப்போம் போகிறாங்க அப்படி போல் பழக்கம்தான் காரணம் அது அபியாசம் சிறு சிறுகி செய்ய செய்ய அதனால் ஞானம் பிரதானம் சொல்லப்படுது வைராக்கியம் உபரதி பாதியில் இருந்தவோட போதும் ஞானம் பிரதானம் ஏ ஏது சொரூபம் காரியம் அவதி ஏது என்ன திருமணம் என்ன வித்தியாசனம் ஸ்வரூபம் என்ன ஆத்மானாத்மாவை பிரிக்கிறது ஸ்வரூபம் காரியம் என்ன தேகம் நான் அல்ல ஆத்மாதான் நான் நிச்சயம் பண்ணது இது அவதி அவதி பிடிந்து வரும்போது சைரம் எப்படி நானுங்கிற அஞ்சாயகாரத்தில் அப்படி ஞான காலத்து இடமாக ஆத்மா இருக்குன்னு நிச்சயம் பண்ணுறேன் அப்படி ஏஸ்வரூபம் காரி ஆகுதுன்னு சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கு ஏசுவரம் அது வரைக்கும் வரலாம் தேவை இல்லை அப்படி வந்துருச்சேன்னு வச்சுக்கிட்டாக்க பரமாவை பிரதேச கிடைக்கும் மோட்சம் கிடையாது ஞானம் கிடையாது மோட்சம் கிடையாது இது வந்துருச்சேன்னு சொன்னால் ஞானம் நிச்சயம் இந்த உலகத்திலேயே ஜீவனத்தின் நிலையும் கடைசியில் வித உந்திலும் கிடைக்கும் என்று சொல்லப்படும் என்பதற்கு அனுப்பு ிய சுபே விசாரணை சத்பத்தி அசம்சக்தி பதார்த்த பாவனையே மேற்றுரிய காமியன் இவற்றினை மூதறிஞர் விளங்கு சத்திய பூமிகே என்பர் அவற்றுள் தோற்றிடும் நான் மூலனாயிருந்த காரணமின் சுருதி குருவால் அறிவன நினைவு சுபேட்சை மாற்றிய குருவார் சிறுது தூண்டும் வைராக துருதல் சதாச்சாரம் விசாரணை தனுமான உண்மையை சத்துக்கள் உணர்வோரே இன்றி கீழ் மக்கள் அறிந்து கூறக்கூடிய சுபேட்சையும் விசாரணையும் தனுமமான சத்துவாபத்தி அசம்சக்தி பதார்த்தா பாவனை மேல் துரிய காமியும் அசம்சக்தியும் மேலாக உள்ள துரிய காமியும் இவற்றினை இளைஞர் விழந்த சத்த ஞான பூமிகள் என்பார் என்று கூறப்படுகின்ற இவ்வேறு ஞானபூமிகளை முதலியில் விளங்குகின்ற மூலம் ஆயிருந்த காரணம் என் அவ்வேழு ஞானபூமிகளுள் மோட்சத்திற்கு உரித்தான மக்களில் ஒருவனான பிறந்த இருக்கின்ற நான் பிறந்தது முதல் இதுவரை இதுவரையும் ஆத்மாத்மா அறிவில்லாதவனாயிருக்கின்ற காரணம் யாது அதனைதி அறிவஞ்சன நினைதல் சுருதி வாக்கியத்தாலும் ஆச்சாரிய உபதேசத்தாலும் இனி அறியல் வேன் என்று எண்ணுவதே சுவேட்சையாகும் மாற்றிய சுருதி குருவால் சிறிது தோன்றும் வைராகத்து உறுதல் கர்மகாண்ட சுருதியருதியினாலும் வேதவாதிகளாலும் மாற்றுதற்க வேத வாக்கியத்தாலும் சர்க்குரு உபதேசத்தாலும் சிறிதுண்டாய விவேக வைராக்கிய பலத்தால் பொருந்துவதாகிய கேட்ட பொருளை சதாசார விசாரணை வேதபாதக அபேதசாதக யுக்திகளால் சிந்தித்தலாகிய மரணம் என்னும் சத்துக்கொளது கதாச்சார பிரவர்த்தியை விசாரணையாம் விளக்கம் சுபேட்சை சுபம் என்பது மோட்சம் இச்சை என்பது விருப்பம் அதாவது இஸ்லாம கர்மோபாசனைகள் செய்து அதனால் விவேக வைராக்கிய சமாதி சக்கி சம்பத்தி மூச்சத்து எனும் நான்கு சாதனங்களுடைய அதிகாரி சற்குருவை அடைந்து மோட்சமுடைய வேண்டும் என்கின்ற தீவிரமான இச்சை விசாரணை ஒரு பணி பணிவிடையும் உடன் பிச்சை சௌசம் முதலிய சன்னியாசி தர்ம பாலணத்தோடு கூடின சதாச்சாரமே ஆகும் கிரகஸராய் ஆகிய மானச சன்னியாசத்துடன் குரு சேவையும் பூமி என்பது மனநிலையான் மனநிலையா முருவலுரு சுபேச்சை விசாரணை வழியால் விடைய வலியல் தான் தனுமான விரவு நனவாய உலகினை கணவென்றெண்ணித்தவ உண்மை கருதல் சத்வாபத்தி பரவலு முலகு தோகன்ராது சுளித்தேன் போல் பகர மாத்திரையாய் நிட்டுலசம் ால் பொதுகின்றே விசாரணைகளின் அபியாச வளத்தால் விடயவழி அறுதல் தான் தனுமான விஷயங்களில் இருப்பதாகிய பற்று சித்தத்தில் சவிகற்பு சமாதி பரியந்தம் தொடர்ந்து வருகின்ற விஷயவாசனை நீங்குவதே தனுமானம் செய்யலாம் பின்னர் சுபேட்சை முதலிய அவற்றின் பயில்வால் விரவு ஆய நனவு உலகின மூன்றாவது அபியாச பலத்தால் ஆத்மா அனாத்மா அனாத்மாவில் ஏகம் இல்லாததா ஏகமில்லாததற்கு சத்தியமாய் பொந்தி தோன்றுவதாயிரபத்தினைவு என்று எண்ணி பிரபஞ்சம் என்று மனத்தில் நிச்சயம் செய்த எக்காலத்தும் இருக்கின்ற ஆத்மாவின் ஆத்மாவின் உண்மை வடிவத்தி விளி விஷயங்களில் சமஸ்கார நாசத்தால் மிக்க மனத்தால் தானே சிந்தித்து உணர்தலே சத்வாபத்தியாகும் பின்னர் பரவல் உரு உலகு தோன்றாது சுடுத்திய போல் நாமரூபிரபஞ்சமாக விழுந்திருக்கின்ற உலகம் தோன்றுதலின்றி அடங்கி சுடுத்து அவசையை உடையவன் போல சத்துக்களால் கிடைத்தற்கு அறியது என கூறுகின்ற சுபேட்சை முதலிய நான்கு பூமிகளின் அபியாச பலத்தால் நேசிய நித்யாபுரோற்ற பிரம்மாத்திரமாக மனம் அழுந்தி அஞ்ஞானம் அதன் காரியமான பிரபஞ்சம் அனைத்தையும் மறந்து நிலைப்பட்டு விதை அசம் சத்தியம் வாசனை அனைத்தும் போல் ஆனந்தத்தை ஒடுங்கள் பதார்த்த பாவனையாம் பின்னர் சர்வ வாசனைகளும் நீங்கி போக ஐந்து பூமிகளின் அபியாச வளர்த்தால் காடனத்திலே செய்பவன் போல் வாகிய ஆந்திரங்களாயுள்ள திருப்பட்டி ரூபமான பதார்த்தங்கள் அபாவமாகி மனம் அதீதான விளையமாவதே பதார்த்த பாவனையான் தனு என்பது சுருங்கல் சுருங்குதலாகிய தன்மையை மனமடைதல் அல்லது பிரஜோதமோ குணங்கள் அடங்கிய ஆர்வமான இருத்தல் என்பதாம் சத்வாபத்தி மனது பரமார்த்த சத்துருவமாக மிங்கியிருத்தல் அசம்சக்தி வாகிய ஆந்திர பதார்த்தங்களான விஷயங்களோடும் அவற்றின் சம்ஸ்காரங்களோடும் சம்பந்தம் இல்லாமையாம் சம்சக்தி சம்பந்தம் அசம்சக்தி அகதியின்மை பதார்த்த பாவனை வாகிய ஆந்திர பதார்த்தங்களில் அனுசந்தானம் இல்லாமையாம் ஆகியும் தேக யாத்திரை எங்கன்னு கூடுமேனேன் சிறகாலம் சீழர் பக்தர்களால் தேக யாத்திரையும் கூடுமென்காடகத்திலை பெரும் தோக்கம் ஆக இந்த மனம் ஒடுக்கம் தான் முக்கியம் அதான் அந்த ஒடுக்கத்தை தான் பூமியல் சொல்கிறது ஏழாவது ஒடுக்கம் ஏற்படணும் ஏழாவது நிலை தான் கடைசி நிலை சூரியகாமின்னு சொல்கிறது அத்தகைய ஒடுக்கத்துக்கு அபியாச பலம்தான் காரணம் ஒழிய வேறு இது திடீர்னு வந்துடுறதில்லை உலகத்தில் ஒவ்வொருத்தரும் அபியாசினால்தான் செயல்படுகிறது ஒரு பாட்டு கச்சேரி நல்லா படிக்கிறாங்கன்னு சொன்னால் எத்தனையோ முறை அபியாசம் பண்ணி இருக்குன்னா பாட்டு கச்சேரி செய்ய முடியாது அதே போல் பிரசங்கள் பண்ணுறாங்கன்னு சொன்னால் பலகாலம் பண்ணி அபியாசம் இருக்கணும் வக்கீல்கள் நீதிமன்றங்களில் வாதுறாங்கன்னா பலகாலம் அபியாசம் வேணும் அதேபோல் சினிமா நடிகர்கள் நடிக்கிறாங்க நாளைக்கு நடிக்கிறாங்கன்னா சினிம நாள் அபியாதம் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பொருள் குறித்து புகழ் குறித்து ஆர்வம் இருக்குத்தான் செய்யும் அதுக்கெல்லாம் ஏன்னா இந்த துறையில் பொருள் புகழ் இருக்குது இல்லை அந்த பொருள்லேயும் புகழ்லேயும் உள்ள ஆசை விட சொல்கிறாங்க அதனால ஆர்வம் இருக்கிறது இல்லை எதுக்கிட்டு போகணுமா என்னைய அதெல்லாம் பிடிச்சாக்க பொருளு புகழும் சும்மெல்லாம் இருக்குதுன்னாக்கா இது விட்டு இதை விட்டு அதோட அரிய சுகரம் சொல்லுது அப்படி என்ன சுக தெரியலையே என்ன அனுபவிக்கிற சுகங்கள் எல்லாம் அப்போ அது என்ன அது வெளியிலே முடியும் ஆனாலும் அடுத்த துக்கமும் இருக்கும் இது துக்கம் இல்லாத ஆனந்தம் கலப்பே கிடையாது அப்படிப்பட்ட ஆனந்தம் அது எத்தனை பேர் நடந்திருக்காங்க ஒருத்தர் காணிறபடி நான் கேட்கும்போது எத்தனை பேர் அடையில வந்து சாஸ்திரங்களில் அடைந்தவர்களால் எழுதப்பட்ட நூல்கள் பிரமாணம் இப்போ நவீன காலத்தில் இல்லாமல் இருக்கலாம் நம்பிக்கை இருந்தால் மூச்சு பண்ணலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை எத்தனை யோக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாருமே கை பின் பின்பற்றதில்லை நாட்டிய கலை இருக்கு எல்லாருமே நாட்டி அடி கிடக்கிறாங்க சில பேருக்குதான் பிரியம் இருக்கும் அதுபோல் இங்கேயும் இந்த கலையிலும் யாருக்கு அந்தாமன்யம் சபாசனை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பிரியம் கொடுக்கும் இல்லை கொடுக்காது எல்லாத்துறையிலும் எல்லா மக்களும் ஈடுபடுறதில்லை ஒரு கூட்டம் தான் ஒரு சிறு கூட்டம் தான் ஈடுபடும் அதுபோல் இது அதை விட சிறிய கூட்டம் தான் அது அந்த நிலையில் இது சுருதி பிரமாணம் இருக்கு விடுறதனாலே அந்த சுகம் உண்டு அங்கேயும் விடுறதுனால தான் சுகம் ஆனால் அதை விசாரம் இல்லாதனால பிடிக்கிறதுனால சுகம் நினைக்கிறாங்க வாசலாம் பிடிக்கிறாலும் சுகம் கிடையாது கிடையாது துக்கம்தான் ஒரு ரெண்டு நாள் தான் சுகம் அங்கேயும் விட்டு தான் சுகம் பிடிக்கிறாங்க இங்கேயும் விடாம இங்கேயும் விட்டு தான் சுகப்படுறாங்க பிடிக்கிறாங்க ஆனால் இது கடைசி நிலை இது பைத்தா செலவு இல்லாமல் சுகமடைகிறது அதெல்லாம் பொருள் வேண்டும் உழைப்பு வேண்டும் அந்த சுகங்களுக்கெல்லாம் அது பொருளும் இருக்கும் சுகமும் கிடைக்கும் அவர் துக்கமும் கிடைக்கும் இல்லை பொருளும் வேண்டியதில்லை உழைப்பு தான் முக்கியம் அப்புறம் புகழும் வருகோ இல்லையோ அது சுகம் இருக்குது துக்கம் இல்லை சுகம் பிள்ளை விளக்குற வருமானம் தான் அதுக்கு ஈடு சுகம் முழு உலகத்துக்கு ஆனாலும் அது அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் வாசனைகளை மாற்றி அணுகிற தவிர இது ஒன்றும் கஷ்டம்தான் பழைய வாசனைகள் அதிகம் அதிகம் அதை போக்கணும்னா இப்போ உடல் உள்ள வாசனைகள் தயார் பண்ணணும் அப்போ தான் போகலன்னு அது பாடுபட்டு தான் ஆகணும் இது வந்து இந்த ஜென்மத்திலேயே பாடுபட்டு பலன் அடைகிறோம் இந்த ஜென்மத்தில் வரவு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுவும் இந்த ஜென்மத்தில் பாடுபட்டதில்ல முடிஞ்சனும் பாடுபட்டு தொலைச்சி தான் உலகத்தில் எல்லாமே ஒருவன் பெரிய செல்வந்தராக இருக்கான்னு சொன்னால் முடிஞ்சு தொலைச்சிதான் அது பெரிய களிமணாக ஜனத்தில் படிச்சு வந்து நல்ல பாடங்கள் தொடர்ச்சி தான் அது அப்போ எல்லோரும் வாங்கலாம் இல்லை வாங்க முடியல தொடர்ச்சி சகலமும் மட்டும் தொடர்ச்சி தான் அதே போய் இதுவும் தொடர்ச்சிதான் அந்த தொடர்ச்சிக்கு லவுகிக்கும் போகல இந்த தொடர்ச்சிக்கு ஆன்மீக பலன இருக்கு பாடுபட்டதான் கிடைக்கும் வழி கிடைக்காது ஒன்னா ரெண்டு நாளில் இது கிடைக்கிறது இல்லை அதுவும் ஒன்னா ரெண்டு நாளில் கிடைக்கிறது இல்லை ஜி